அவர்களிடம் அவர்களே அலைக்கலாம் என்று கூறினேன் அதற்கு அவர்கள் அலைகசலாம் என்று கூறாதீர் அலைக்க சலாம் என்பது இறந்தவர்களுக்கு கூறப்படும் சலாம் ஆகும் எனவே அசலாம் அலைக்கும் என்று கூறுவீராக என்று ஹன் சஹி என திருமதியும் கூறுகிறார்கள் அலைகசலாம் என்பது இறந்தவர்களுக்கு அறியாமை காலத்தில் கூறப்படும் சலாம் ஆகும் என்று அலை குறிப்பிடப்பட்டிருக்கிறது